வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி செய்தி சேவை பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் பனிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணையி மயில்சாமி தமிழக செய்திகள் மறைந்த அதிமுக எம்பி எஸ் ராஜேந்திரன் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ ஒ பன்னீர்செல்வம் அஞ்சலி செலுத்தினர் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் கூடலூர் அருகே கர்நாடக எலையில் உள்ள பந்திப்பூர் வனப்பகுதியில் காட்டு தீ ஏற்பட்டுள்ளது காட்டு தீயில் அரிய வகை மூலிகை செடிகள் மரங்கள் எரிந்து சேதமானதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் ஆர்வலர் முகிலன் மாயமான விஷயத்தில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் திமுக சார்பில் லோக்சபா மற்றும் சட்டசபை இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என்று திமுக அறிவித்துள்ளது குமரி கடல் பகுதியில் கடும் சூறை காற்று வீசுவதால் சுற்றுலா படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது டெல்லிக்கு மாநில அந்தஸ்து வழங்கும் வரை உண்ணாவிரதத்தில் இருக்கப் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளாா் இஸ்லாமிய கூட்டுறவு அமைப்பு மாநாட்டில் கௌரவ பார்வையாளராக பங்கேற்க இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது காஷ்மீருக்காகத்தான் போர் புரிகிறோம் காஷ்மீருக்கு எதிராக அல்ல என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் குஜராத்தில் உள்ள உயரமான சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை பார்வையிட வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு கூடுதலாக நூறு துணை இராணுவ படையை அனுப்ப மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அசாம் மாநிலத்தில் குடியுரிமை திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று அம்மாநிலத்துக்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் யானை சிலைகளை அமைத்த செலவு தொகை செலுத்த வேண்டும் என்று மாயாவதிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நேற்று வரை பன்றி காய்ச்சலால் நூறு பேர் உயிர் இழந்துள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது பொதுப்பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு சட்டத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது எதிர்ப்பு மனுக்கள் விரைவில் விசாரணை எடுத்துக் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஊழல் கரை படிந்தவர்களும் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்வோரும் தப்பிக்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பணிச்சரிவில் பத்து போலீசார் சிக்கி புதைந்தனர் அவர்களில் மூன்று பேர் மீட்கப்பட்டனர் அயல் நாட்டு செய்திகள் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவின் சௌபாக்ஷார் பகுதியில் புதன்கிழமை இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் கிட்டத்தட்ட எண்பது பேர் பலியாகினர் இந்த தீ விபத்து குறித்து விசாரிக்க ஐவர் அடங்கிய குழுவை அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் நிறுவியுள்ளது பிரான்ஸ் தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற ஐ பயங்கரவாதி பலி அமெரிக்கா நடத்திய வான் தாக்குதலில் இந்த பயங்கரவாதி விழுந்தான் அடுத்த 5 வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான திமிங்கலங்களை கொல்ல இருப்பதாக ஐர்லாந்து நிறுவனத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் துருக்கியில் நடந்த ராணுவ புரட்சி முயற்சிக்கு மூளையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்படும் மதகுரு பெதுல்லா குளேனுடன் தொடர்பில் இருக்கும் பேரை கைது செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடும் வெப்பம் வறட்சி வெள்ளம் ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் தடைகள் ஆகியவை காரணமாக வடகொரியாவில் கடும் உணவு பற்றாக்குறை ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென் அமெரிக்காவின் பெரு இக்வட்டார் ஆகிய நாடுகளின் எல்லைப் பகுதியில் சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன நியூயார்க்கில் உள்ள பாகிஸ்தான் தூதரக அலுவலகம் முன் குவிந்த நூற்றுக்கணக்கான இந்திய வம்சாவளியினர் பாகிஸ்தானுக்கு எதிராக வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளுடன் போராட்டம் நடத்தினர் ஃபைவ் ஜி தொலை தொடர்பு சேவை மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கணிசமாக பெருகும் என இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் தெரிவித்துள்ளது தங்கம் விலை நேற்று சவரனுக்கு ரூபாய் நூற்று முப்பத்தி ஆறு குறைந்தது வரும் நாட்களில் தங்கம் விலை உயர வாய்ப்பு உள்ளது என்று நகை வியாபாரிகள் கூறியுள்ளனர் அதிரடியான சிறப்பு சலுகை விலையுடன் மாறுதி வேகனார் காரை அறிமுகம் செய்ய தயாராகி வருகிறது மாருதி நிறுவனம் இந்திய சந்தையில் மிகவும் அதிகம் எதிர்பார்த்த ரியல்மி த்ரீ ஸ்மார்ட் போன் வரும் மார்ச் மூன்றாம் தேதி அறிமுகம் செய்யப்படுகிறது மேலும் இந்த ஸ்மார்ட் மாடல் சிறந்த அம்சங்களுடன் பட்ஜெட் விலையில் வெளிவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஎஸ்என்எல் எம்டிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு விருப்ப ஓய்வு அளிக்க மெகா திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த முடிவு செய்துள்ளது இதன்படி விருப்ப ஓய்வு பெறுபவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய சலுகைகள் வழங்கப்பட இருக்கின்றன இனி வருவது விளையாட்டு செய்திகள் இந்திய தலைநகர் டெல்லியில் நடைபெற்று வரும் துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை போட்டியில் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் இருபத்தி ஆறு வயதான அப்பூர்வி சாண்டாலா வெற்றி பெற்றுள்ளார் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது டி டுவெண்டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறது இந்திய அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வென்று அதனுடன் டெஸ்ட் தொடரையும் கைப்பற்றி புதிய வரலாறு படைத்துள்ளது இலங்கை அணி திரைச்செய்திகள் திரைப்பட விருதுகளில் மிக முக்கியமானதாக திரை உலகினராலும் ரசிகர்களாலும் எதிர்பார்க்கப்படுவது ஆஸ்கார் விருதுகள் தொண்ணூத்தி ஓராவது விருது விழா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள டால்பின் இன்று நடைபெறுகிறது கொரில்லா அக்னி சிறகுகள் ஆகிய தமிழ் படங்களிலும் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் நடிகை ஷாலினி பாண்டே இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்